இந்த மனுஷன் கூட சேர்ந்து வரும் புறக்கணித்தால் நான் சொல்றதை புறக்கணித்தீங்க நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் நான் உங்களை ஒன்றும் அடிக்க மாட்டேன் திட்டமாட்டேன் வேற எதுவும் செய்ய முடியாது என்னால் நான் சொல்ற சொல்ற வேலை தான் பக்கத்து ஆபு லாபத்துக்கும் மா உருசில் துபிகி இலைக்கும் எதன் பக்கம் எதை கொண்டு உங்களின் பக்கம் நான் அனுப்பப்பட்டேனோ தூதராக அனுப்பப்பட்டேனோ அதை உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேன் நீங்கள் புறக்கணிச்சா அதனால் நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்றுக்கொண்டா லாபம் உங்களுக்கு தான் எனக்கு ஒன்றும் கிடையாது சொல்கிறத நான் சொல்லிட்டேன் எது எனக்கு சொல்லப்பட்டதோ கற்றல் இடப்பட்டதோ எதை கொண்டு உங்களின் பக்கம் நான் அனுப்பப்பட்டேனோ நபியாக ரசூலாக அதை உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேன் என்றும் முஹூத் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் புறக்கணிச்சிங்க அல்லாஹால என்ன செய்வான் சொல்றது சொல்லிட்டேன் அல்லாஹத்தான் அழிச்சிட்டு இன்னொரு சமுதாயத்தை அல்லாத்தாலி ரபி கௌமன் என்னுடைய ரபு வேறொரு சமுதாயம் வைரக்கும் உங்கள் அல்லாத வேறொரு சமுதாயத்தை உங்களுக்கு பகரமாக கொண்டு வருவான் வலா தலூர் அவனுக்கு எந்த விதமான இடையூறையும் செய்துவிட முடியாது அப்போ உங்களையெல்லாம் அழிச்சுட்டு வேற ஒரு சமுதாயத்தை அல்லாஹால கொண்டு வருவான் அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது என்று நீங்கள் போராட்டம்லாம் செஞ்சு அவனை தடுத்து நிறுத்திட முடியுமா அவனுக்கு ஏதாச்சும் இடையூறு செய்ய முடியுமா அல்லாவுக்கு நீங்க எதையும் செஞ்ச முடியாது அவனுக்கு நீங்கள் இடையூறு செய்ய முடியாது நீங்கள் புறக்கணிப்பதின் காரணமாக எந்த இடையூறையும் செய்துவிட முடியாது இன்ன ரே அலாக்குல் நிச்சயமாக என்னுடைய ரப் ஒவ்வொரு பொருளின் மீதும் பாதுகாப்பாளனாக இருக்கின்றான் அதாவது அதை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதாக பொருள் ஒவ்வொரு பொருளையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் ஹபீவ் என்று சொன்னால் பாதுகாப்பாளன் அல்லது ஷஹீத் அந்த பொருளுக்கு அந்த பொருளுடைய ஆட்சிக்கு உரியவனாக உணர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக பொருளாகும் இன்ன ரப்யா அலாசிராத்தின் அலாஷி ஹபீர் என்னுடைய ரப்பு ஒவ்வொரு பொருளின் மீதும் பாதுகாப்பாளனாக சாட்சியாளனாக அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனாக கவனிப்பாளனாக இருக்கின்றான் அவனுடைய கவனிப்பு அவனுடைய பாதுகாப்பின்படி நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அதற்குரிய பிரதிபலனும் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை செஞ்சால் நன்மை கிடைக்கும் தீமை செஞ்சால் தீமை கிடைக்கும் ஈமான் கொண்டால் நன்மை கிடைக்கும் குபரா இருந்தால் அதுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை சொல்லி முடித்தார்கள் அதற்கு ஹூ ஹூத் அரை இஸ்லாம் அவர்கள் பிறகு அல்லாத்தில் தண்டனையை பற்றி சொல்வாங்க அவர்களுக்கு தண்டனை வந்த பொழுது என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற சொன்னேன் இன்ஷா அடுத்த வாரதை பார்ப்போம் எனவே நபிமாருடைய சம்பவங்கள் சரித்திரங்கள் ஏராளமான படிப்பினைகளுக்குரியவை ஒரு சில உங்களுக்கு சொல்லப்படுகின்றன பல விஷயங்கள் அதுக்குள்ளே மறைந்து நம்ம எதை தெரிய எதை விளங்கி இருக்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே ஹிரானல தன்னைகளை மர இருக்குல்லாஹு تعالی <سؤال> tenderedルவாரா. வ நவுது பில்லாஹி மின் ஷுரூரி அம்சினா வ மின் சஜ்ஜாதா அமலினா மன் யஹ்திஹில்லாஹ் ஃபலா முதில் லாவ் மன் யுதலில் ஃபலா ஹாதியல வ நஷ்ஹது அன் லா इलाஹ இல்லல்லாஹு அஹ்தஹு லா ஷரீகல வ நஷ்ஹது அன் சையிदाना வ நபியனா மௌலானா முஹம்மதன் அபுதுஹு ரசூல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 ونجيناهم من عَذَابٍ غليل. وَتِلْكَ عَادٌ جَحَدُوا بِآيَاتِ رَبِّهِمْ وَعَصَوْا رُسُلَهُ وَاتَّبَعُوا أَمْرَ كُلِّ جَبَّارٍ عَنِيدٍ فِي هَذِهِ الدُّنْيَا لعنة وَيَوْمَ الْقِيَامَةِ أَلَا إِنَّ عَادًا كَفَرُوا رَبَّهُمْ أَلَا بُعْدًا لِعَادٍ قَوْمِ هُودٍ وَإِلَى سَمُودَ أَخَاهُمْ صَالِحًا قَالَ يَا قَوْمِ عَبُدُ اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَاهٍ غَيْرُهُ هُوَ عَنْ شَأَكُمْ مِنَ الْأَرْضِ وَاسْتَعَمَرَكُمْ فِيهَا فَاسْتَغْفِرُوهُ ثُمَّ تُوبُوا إِلَيْهِ إِنَّ قَرِيبٌ صدق கணியத்திற்குரிய பெரியோர்களை சோதர்கள் அல்லாஹு தாலாவுடைய பேரொர்களால் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பையான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரேஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஏழு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டன تَوَلَّوْ فَقَدْ أَبْلَغْتُكُمْ مَا مَا بِهِ بِهِ அபுலத்துக்கும் உங்களுக்கு எதை கொண்டு நான் நபியாக அனுப்பப்பட்டேனோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் மறுத்தால் புறக்கணித்தால் உங்கள் அல்லாத வேறொரு கூட்டத்தாரை என்னுடைய ரப்பு கொண்டு வருவான் உங்களை அழித்துவிட்டு வேறொரு கூட்டத்தை கொண்டு வருவான் அல்லாஹுக்கு நீங்கள் எந்த விதமான இடையூறையும் செய்துவிட முடியாது அப்படி அவன் கொண்டு வராமல் தடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி கிடையாது என்று அல்லாஹா ஹூத் அலே அவர்கள் தங்களுடைய கோபங்களுக்கு இறுதியாக எச்சரிக்கை செய்தார்கள் ஆனாலும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை தண்டனை வந்தது அதை அல்லாஹு சொல்லுகின்றான் வல்லம்மா ஜா அமுருனா நஜ்ஜை நா ஹூதம் வல்லதீனூ நம்முடைய தண்டனை அவர்களுக்கு வந்தபொழுது ஹூத் அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் நாம் காப்பாற்றினோம் பிறஹமத்தின் மின்னா நம்மிடத்திலிருந்து உள்ள ரஹ்மத்தின் காரணமாக அவர்களை காப்பாற்றினோம் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான் அவர்களுக்கு முன்னால் அது சூரத்தில் ஆராஃபிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது கடுமையான ஒரு காற்றை அல்லாஹத்தாலா அவர்களை அவர்களுக்கு அனுப்பினான் அந்த காற்று அவர்களை வேரோடு அழித்து சாய்த்து விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஹூதலைஸ்லாம் அவர்களையும் அவர்களை கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் அல்லாஹத்தாலா அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றினார் ஆனால் அப்படி காப்பாற்றியது அவர்கள் செய்த அமல்களின் காரணமாக அல்ல அவர்கள் கொண்டிருந்த ஈமானின் காரணமாக அல்ல அதை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகின்றான் ரஹமத்தின் மின்னா நம்மிடத்திலிருந்து உள்ள ரஹமத்தின் காரணமாக நாம் காப்பாற்றினோம் என்று சொல்லுகின்றான் பொதுவாக பல இடங்களிலே முன்னாலும் சொல்லப்பட்டு ஒரு மனிதன் ஈமான் கொண்டதின் காரணமாகவோ அல்லது அதன்படி அமல் செய்ததின் காரணமாகவோ அல்லாஹுடைய தண்டனையை விட்டு தப்பித்து கொள்ள முடியாது இது காரணம் அவ்வளவுதான் ஆனால் அசல்ல தண்டனையை விட்டு தப்பிப்பதற்கு காரணம் அல்லாஹு தல்லாவுடைய ரஹமத் சொர்க்கம் செல்லுவதற்கு காரணம் அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய ரஹமத்து இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது மனிதன் தன்னுடைய அமல்களை கொண்டோ தன்னுடைய ஈமானை கொண்டு செல்ல முடியாது என்பது தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம் பிறகு ஏன் ஈமான் கொள்ள வேண்டும் ஏன் செயல்பட வேண்டும் என்பதற்குரிய விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன எவர் சொர்க்கத்திற்கு உரியவராக அல்லாவுடைய ரஹமத்துக்கு உரியவராக ஆகின்றாரோ அந்த மனிதர் நிச்சயமாக ஈமான் கொள்ளக்கூடியவராகவும் நல்ல செயல்களை செய்யக்கூடியவராகவும் ஆக்கப்பட்டு விடுவார் என்பது அதனுடைய நீதி சரி இங்கே அதை அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய நம்முடைய ரஹமத்தை கொண்டுதான் ஹூத் ஹூத் அலைசலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றினோம் என்று குறிப்பிடுகின்றார் வனஜய் நாகும்பின் அதாபின் வலீர் மிக கடினமான வேதனையை விட்டும் தண்டனையை விட்டும் அவர்களை நாம் காப்பாற்றினோம் காப்பாற்றினோம் என்று பொதுவாக அல்லாஹத்தாலா சொல்லிவிட்டு கடுமையான தண்டனையை விட்டும் அவர்களை காப்பாற்றினோம் என்று சொல்லுவது அல்லாஹத்தாலா அவர்கள் மீது தனுடைய தனிப்பட்ட ரகமத்தை பொழிந்திருக்கின்றான் என்பதை குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் அந்த ஆத் என்ற அந்த கூட்டத்தினர் அழிக்கப்பட்ட விஷயம் வேறொரு இடத்திலே சொல்ல சொல்லி காட்டுகிறான் தலை சர்சரின் ஆத்தியா கடுமையாக வீசக்கூடிய காற்றை கொண்டு அவர்களை நாம் அழித்தோம் சபாலயாரின் சமானியத்த ஐயாம் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான் அந்த காற்று ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் வீசின என்பதாக ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் என்று சொன்னால் அந்த காற்றுடைய வேகம் எப்படி இருக்கும் காற்றுடைய நிலை எப்படி இருக்கும் பொதுவாக வேகமாக வீசக்கூடிய காற்று சூறாவளி என்று சொல்லுகின்றோம் அந்த காற்று ஒரு மணி ஒரு இடத்துல அந்த காற்று வீசினால் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அடியோடு சாய்ந்துவிடும் வேரோடு சாய்ந்துவிடும் சில நேரங்களிலே சில கட்டிடங்களும் இடிந்து விழுந்துவிடும் சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த புயலை நாம் பார்க்கின்றோம் அந்த புயலின் காரணமாக ஒரு ரயில் வண்டி தொடர் நீண்ட வண்டி தொடர் அந்த புயலால் அப்படியே தூக்கி செல்லப்பட்டு வெகு தொலைவிலே கொண்டு போய் போடப்பட்டது என்று சொன்னால் காற்றினுடைய வேகம் அவ்வளவு இருக்கும் ரயில் பெட்டி வெறும் இன்ஜின் மட்டுமல்ல வெறும் பெட்டி மட்டுமல்ல இன்ஜினோடு சேர்ந்த ஒரு தொடர் அதை அப்படியே தூக்கி கொண்டு பறக்கின்றது படத்திலே பேப்பரிலே நாம் பார்த்துருக்கலாம் இது சாதாரணமான ஒரு காற்று அல்லாஹத்தாலாவுடைய தண்டனைக்குரிய காற்று என்று சொன்னால் அது எவ்வளோ வேகமாக இருக்கும் அதுவும் ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் வீசினால் அந்த காற்றை அல்லாஹாலா சர் சர் என்று சொல்லுகின்றான் பொதுவாக சாதாரணமாக நாம் தமிழிலே சொல்லுவோம் காற்று சர் சர் என்று வீசுகிறது அப்படின்னு சொல்லுவோம் அதே வார்த்தையை அல்லாஹத்தல்லா குரானிலே உபயோகிக்கின்றான் சர் சர்இன் ஆத்தியார் சஹ்ரஹா அலைகிம் ஐயாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அதே இங்கே அல்லாஹ் சொல்லுவான் என் அதாபின் வழியில் மிக கடினமான தண்டனையை விட்டும் அவர்களை அந்த ஹூத அலை அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றினோம் என்று சொல்லுகின்றான் ஆக அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த காற்று அவர்களுக்கு தண்டனையாக முடிந்தது காற்று மனிதனுக்கு தேவைதான் மிக மிக தேவையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளும் கூட அதிகப்படியாக ஆகிவிடும் பொழுது அது அவனுக்கு அழிவை கொடுத்துவிடும் என்ற நியதையும் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் தண்ணீர் தேவைதான் அதிகமாக ஆகிவிட்டால் அழிவு ஏற்பட்டுவிடும் நெருப்பு தேவைதான் அது அதிகமாக ஆகிவிட்டால் மனிதனை அழித்துவிடும் காற்று தேவைதான் அதிகமாக ஆகிவிட்டால் மனிதன் அழிவுக்குரியவனாக அதன் மூலமாகவே ஆக்கப்பட்டு விடுவான் இவர்களுக்கு இந்த தண்டனை கிடைத்த இந்த ஆது கூட்டத்தினர் ஆது இவர்கள் தான் ஆது கூட்டத்தினர் அழிக்கப்பட்ட இவர்கள் என்ன காரணத்தினால் அழைக்கப்பட்டார்கள் ஜஹதூப் ஆயாத் ரப்பிஹிம் தங்களுடைய ரப்புடைய ஆயத்துக்களை அவர்கள் மறுத்தார்கள் ரப்புடைய ஆயத்துக்களை மறுத்தார்கள் ஆயத்துகள் என்று சொன்னால் சொன்ன வசனங்கள் என்றும் வைத்துக் கொள்ளலாம் அது அல்லாஹாலாவினால் காட்டப்பட்ட அத்தாட்சிகள் அதையும் மறுத்தார்கள் வாச் ருசுலஹு அவனுடைய தூதரை தூதருக்கு மாற்றம் செய்தார்கள் தூதர்களுக்கு மாற்றம் செய்தார்கள் வாசவ் ருசுலஹூ ஹூத் அலை சலாம் ஆது கூட்டத்தினருக்கு ஹூத் என்பவரை நபியாக அல்லாஹாலா அனுப்பி வைத்தான் ரசூலாக அனுப்பி வைத்தான் அப்போ அந்த ஆது கூட்டத்தினர் ஹூத் அலை சலாம் அவர்களுக்குத்தான் மாறு செய்தார்கள் அப்போ என்ன சொல்லணும் அல்லாஹத்தலா வாசவ் ரசூலஹு அவனுடைய தூதருக்கு மாறு செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் இங்கே தூதர்களுக்கு என்று அல்லாஹத்தலா பன்மையாக சொல்லுகின்றான் அதற்கு காரணம் பல இடங்களில் இது மாதிரி வந்திருக்கு பின்னாலும் முன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதற்கு காரணம் அல்லாஹுடைய ஒரு தூதரை மறுத்தால் எல்லா தூதரையும் மறுப்பதை போன்றுதான் ஒரே ஒரு விஷயத்தை மறுத்தாலும் எல்லா விஷயங்களையும் மறுப்பதை போன்றுதான் குரானில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் மறுக்கின்றார் இது குரானில் உள்ளது அல்ல அல்லது இதற்கு இந்த அர்த்தம் அல்ல வலமாக்கள் சொல்லித்தந்திருக்கக்கூடிய இந்த கருத்தல்ல என்று சொல்லி ஒரு ஆயத்தை மறுக்கின்றார் என்று சொன்னால் ஒரு குரான் பூராத்தையும் மறுத்தவரை போன்றுதான் இல்லையா ஒரு ஆயத்தை மறுத்தாலும் குரான் முழுவதையும் மறுத்தவரை போன்றுதான் ஒரு தூதரை ஒரு தூதருக்கு மாற்றம் செய்தாலும் எல்லா தூதருக்கும் மாற்றம் செய்ததை போன்றுதான் ஒரு தூதரை மறுத்தால் ஒரு லட்சத்தி இருபத்தி போன்றுதான் என்ற கருத்தை அல்லாஹத்தால தெளிவுபடுத்த வாசவ் ருசு லகு அவனுடைய தூதர்களையும் தூதர்களுக்கும் அவர்கள் மாற்றம் செய்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர் இதே மாதிரிதான் பொதுவான சட்டம் இது ஒரு விஷயம் அல்லாஹ் ரசூலுடைய ஏவல் விளக்கல்கள் இவற்றிலே ஏவலாக இருந்தாலும் சரி விளக்கலாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை மறுத்தால் எல்லா விஷயத்தையும் மறுப்பதை போன்றுதான் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டால் எல்லா விஷயத்தையும் ஒப்புக்கொண்டுவதை போன்றுதான் ஹராமான பல விஷயங்கள் இருக்கின்றன ஏதாவது ஒரு விஷயத்தை இது ஹராம் என்பது அல்ல என்று ஒருவர் மறுக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் எல்லாவற்றையும் மறுக்கின்றார் என்றுதான் பொருளாக அந்த சட்டத்தை அல்லாத்தையின் மூலமாக தங்களுடைய ஆயத்துக்களை மறுத்தார்கள் அவருடைய தூதர்களுக்கும் மாற்றம் செய்தார்கள் நல்லவர்களை பின்பற்றுவதற்கு பதிலாக கெட்டவர்களை எல்லாம் பின்பற்றினார்கள் அவர்கள் வத்தமாவோ அவர்கள் பின்பற்றினார்கள் அம்ரகுல்லி ஜப்பார் ஒவ்வொரு பெருமையடிக்கூடிய மனிதனுடைய காரியத்தையும் அனீத் அட்டு ஊழியம் செய்யக்கூடிய மனிதனுடைய காரியத்தையும் அவனுடைய விஷயத்தையும் பின்பற்றினார்கள் இவங்க பின்பற்ற வேண்டியது நல்லவர்களை பின்பற்ற வேண்டும் என்று வூதலைசலம் சொன்னாங்க ஆனால் அவங்க பின்பற்றியது யார் தப்பான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்களோ ஒம்பர்களாக இருக்கின்றார்களோ பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களையே பின்பற்றினார்கள் வத்தபாவோ அம்ரகுல்லி ஜப்பாரின் அனீத் பெருமை அளிக்கக்கூடிய அட்டூழியம் செய்யக்கூடிய அதாவது சத்தியத்தை ஒப்புக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதரையும் அவர்கள் பின்பற்றினார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய காரியத்தையும் பின்பற்றினார்கள் அதன் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றனர் இதன் காரணமாக அவர்கள் இந்த உலகத்திலும் குயாமத்தினாளிலும் லானத்திற்கு உரியவர்களாக அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் பௌத்துமியூ அவர்கள் பின்தொடரப்பட்டார்கள் அதாவது சேர்க்கப்பட்டார்கள் பிஹாதிக் துன்யா லாலத்தன் இந்த உலகத்திலே லானத்திற்கு சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல வயோமல் குயாம குயாமத்தினாளிலும் அப்போ உலகமும் அவர்களுக்கு கெட்டுவிட்டது மறுமையும் அவர்களுக்கு கெட்டுவிட்டது அலா அறிந்து கொள்ளுங்கள் என்ன ஆதன் கபரூரம்பும் நிச்சயமாக ஆத் அந்த கூட்ட ஆத் கூட்டத்தினர் தங்களுடைய ரப்பை மறுத்தார்கள் ரப்போடைய மறு ரப்பை மறுத்தார்னா ரப்பை ஏற்றுக்கொள்வதை மறுத்தார்கள் அதே போன்று ரப்போடைய ஞாபத்துகளையும் மறுத்தார்கள் மிகப்பெரிய பாக்கியங்களை அவர்கள் அல்லாஹல்லா தந்திருந்தான் சென்ற வாரம் சொல்லப்பட்டது அவர்கள் மிகுந்த சக்தி படைத்தவர்களாக இருந்தார்கள் பெரும் பெரும் மலைகளை குடைந்து தங்களுடைய இல்லங்களை ஆக்கி கொண்டிருந்தார்கள் யாரும் அசைக்க முடியாது என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் மிக வலிமை பெற்றவர்கள் எங்களுடைய இருப்பிடங்களும் ரொம்ப பாதுகாப்பானவை எந்த சக்தியும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதாக சொன்னார் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞாபகத்தை பெற்றுக்கொண்டிருந்தும் கூட அவர்கள் தங்களுடைய ரப்போடைய ஞாபத்த தங்களுடைய ரப்பை மறுத்தார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் மீண்டும் பூதுடைய சமுதாயத்தினரான ஆது கூட்டத்தினருக்கு அழிவுதான் ஏற்பட்டது அழிவுதான் ஏற்பட்டது கடைசியாக ஆக தூதர்களை அந்த தூதரை மறுத்ததின் காரணமாகவும் அல்லாஹுடைய சட்டங்களை மறுத்ததின் காரணமாகவும் வம்புத்தனம் செய்ததின் காரணமாகவும் நல்லவர்களை பின்பற்றுவதற்கு பதிலாக தீயவர்களை பின்பற்றியதின் காரணமாகவும் அழிவுக்குள்ளானார்கள் என்பதை அல்லாஹலா எடுத்து காட்டுகின்றான் வாசிகளுக்கு இதை சொல்லும் பொழுது அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் இதிலே குறிப்பிடுகின்றார் இதுபோன்று உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நமக்கும் இதிலே படிப்பினை இருக்கின்றது அல்லாஹுடைய வழியை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் யாராவது வம்பு செய்யக்கூடிய தீமைகள் செய்யக்கூடிய மனிதர்களை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஒட்டுமொத்தமான அழிவு வராவிட்டாலும் கூட பலவிதமான துன்பங்களுக்கு இலக்காகக்கூடிய சூழ்நிலை அல்லாஹா தலா உலகத்தில் உருவாக்கி வைத்து விடுவான் பிறகு ஆகிரத்திலும் அதற்குரிய தண்டனைக்கு இலக்கானவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை அல்லாஹ் சொல்லுகின்றார் அடுத்து நம்பி சாலை அலே அவர்களுடைய சம்பவத்தை குறிப்பிடுகின்றார் வைலா சமூதாகும் சாலிஹா சமூத் என்ற கூட்டத்தினர்பால் அவர்களுடைய சகோதரரை சாலிஹலே இஸ்லாம் அவர்களை நாம் அனுப்பி வைத்தோம் தூதராக அனுப்பி வைத்தோம் சாலிஹலே இஸ்லாம் சமூத் என்ற கூட்டத்தினர் ஹூது ஹூத் அலே இஸ்லாத்திற்கு அவருடைய கூட்டத்தினருக்கு பெயர் ஆது சாலிஹா அலே இஸ்லாத்துடைய கூட்டத்தினருக்கு பெயர் சமூத் என்ற கூட்டத்தினர் இவர்களை நாம் சாலிஹா அலே அவர்களை அவர்களுடைய சகோதரர் என்பதாக சொல்லுகின்றான் அதாவது ஒமிஷா வழி சகோதரர் எப்படி ஒவ்வொரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரராக இருக்கின்றாரோ அதுபோன்று அதுபோன்றல்ல உறவு முறையிலேயே அவர்களுக்கு சகோதரர்களாக ஏன்னா ஒரு ஊரை சார்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் வம்மிச வழியிலே தொடர்புள்ளவர்களாகவும் இருந்தார்கள் அந்த வகையிலே சாலிஹலிஸ்லாம் அவர்கள் அந்த கூட்டத்தாருக்கு சகோதரர்களாக ஆக்கப்பட்டிருந்தார்கள் அந்த சகோ அவர்களுடைய சகோதரர் சாலிஹலிஸ்லாம் அவர்களை சமூக கூட்டத்தின் பக்கம் நாம் அனுப்பி வைத்தோம் என்பதாக அவர்கள் வாழ்ந்திருந்த அந்த ஊருக்கு பெயர் ஹிஜிர் என்பதாக சொல்லப்படும் பின்னால் ஒரு அத்தியாயமே வருகின்றது ஹிஜிர் என்று ஒரு அத்தியாயம் வருகின்றது அது சாலிஹலி அவர்கள் வாழ்ந்திருந்த அந்த ஊருக்கு பெயர் அந்த பெயரையே ஒரு அத்தியாயத்திற்கு பெயராக கொடுக்க பட்டு இருக்கின்றது இது மதீனாவிலிருந்து தபுக்கு செல்லக்கூடிய வழியிலே அந்த ஹஜர் என்ற ஊர் அமைந்திருந்தது என்பதாக வரலாற்றில் குறிப்பிடுகின்றார்கள் அதனால்தான் ரசூல்லாய் இது சலிஹ் அலி இஸ்வத்துடைய இந்த கோபுகள் சமூக கூட்டத்தினர் அழிக்கப்பட்டு அந்த அடையாள சின்னங்களும் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன ரசூல்லாய் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் தபுக்கு போருக்கு செல்லும் பொழுது அந்த வழியாக சென்றார்கள் அந்த இடத்திற்கு சென்ற உடனே சொன்னார்கள் இந்த இடத்தை மிக வேகமாக நீங்கள் கடந்து வந்து விடுங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணற்றை ஒரு தண்ணீர் இருக்குன்னா அந்த தண்ணீரை நீங்கள் உபயோகிக்காதீர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலே நீங்கள் தண்ணீரை எடுக்காதீர்கள் என்பதாக சொன்னார்கள் என்பதாக அதாவது சாலிஹலை சலாத்துரி அந்த கூட்ட சமூக கூட்டத்தில் உபயோகி உபயோகித்துக் கொண்டிருந்த ஒரு கிணறு இருந்தது ஒரு தண்ணீர் அந்த தண்ணீர் அப்பொழுதும் இருந்து ரசூல்லாய் சல்லா அலேசல்லமருடைய காலத்திலும் இருந்தது அதை எடுத்து உபயோகப்படுத்தாதீர்கள் என்பதாகவும் சொன்னார்கள் ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களை இப்படி சொல்லுவதற்கு முன்னதாகவே சில சகாபாக்கள் அங்கே தங்கி இருந்தவர்கள் அந்த தண்ணீரை எடுத்து ரொட்டி சுடுவதற்காகி மாவை குழைத்து விட்டார்கள் அந்த தண்ணீரை கொண்டு மாவை குழைத்து விட்டார்கள் ரசூலாய் செல்லல்ல அலை செல்வம் அவர்கள் சொன்ன உடனே அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு செல்லல்ல செல்லம் இடத்திலே சொல்லுகின்றார்கள் யார சூழல்லா அந்த தாங்கள் சொன்ன அந்த தண்ணீரின் மூலமாக நாங்கள் மாவை குழைத்து வைத்திருக்கின்றோம் என்ன செய்ய என்பதாக கேட்டார்கள் அந்த குழைத்து வைத்த அந்த மாவை நீங்கள் ஒட்டகங்களுக்கு போட்டு விடுங்கள் உங்களுடைய ஒட்டகங்களுக்கு போட்டு விடுங்கள் நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்பதாகவும் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது பயங்கர சாலிஹலி சலாத்துடைய அந்த வரலாறு கடைசியில் அல்லாஹா தலா அந்த தண்டனையையும் குறிப்பிடுகின்றார் இங்கே சாலிஹலிஸ்லாம் அவர்களை சமூக கூட்டத்தாரின் பக்கம் நாம் அனுப்பி வைத்தோம் தூதராக அனுப்பி வைத்தோம் ஆள் அவர் சொன்னார் யாக்கோ மெஹபதுல்லாஹாலக்கும் மின் இலாகின் வகிரும் எல்லா தூதர்களும் சொல்லுவதை போன்றே முதல் உபதேசம் ஒரு நபி நபியாக ஆக்கப்பட்டு தங்களுடைய சமுதாயத்திலே வந்து பிரச்சாரம் செய்கின்ற ஆரம்ப நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாததை வணங்கக்கூடாது என்றுதான் சொல்லுவார் லையார் ரசூல்லா சல்லாஹன் என்ன சொன்னாங்க முதன் பிரச்சாரம் என்ன இலாஹ் லா இலாஹ் இல்லா என்பதாக சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் லா இலாக சொல்லுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள் வேறு தெய்வங்களை வணங்காதீர்கள் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதாக சொன்னார்கள் அதே போன்று இங்கே சாலி அலி இஸ்லாமர்கள் சொல்லுகின்றார்கள் ஓ முதுல்லாக மாலக்கும் மின்னிலாகி நுழையரும் அல்லாகவே நீங்கள் வணங்குங்கள் அவனை தவிர வேறு எந்த தெய்வமும் உங்களுக்கு கிடையாது வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேற எவரும் உங்களுக்கு கிடையாது என்று சொன்னார்கள் மினல் ஆருங்கி அவன்தான் உங்களை இந்த பூமியில் உண்டாக்கினான் பூமியில் இருந்து ஆதம் அலி அவர்களை உங்களே அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மு முதல் வரை உங்களுடைய முதல் மனிதரை ஆதம் அலையலாம் அவர்களை மண்ணிலிருந்து உண்டாக்கினான் பூமியிலிருந்து உண்டாக்கினான் வஸ்தாமரக்கும் உங்களை இந்த மண்ணிலேயே வாழச் செய்தான் நீண்ட வாழ்க்கை நீண்ட ஆயுளை கொடுத்து காலத்தை கொடுத்து இந்த பூமியிலேயே தான் உங்களை வாழச் செய்திருக்கின்றான் பூமியிலே படைத்து பூமியிலேயே உங்களை வாழச் செய்திருக்கின்றான் வஸ்தாமரக்கும் உங்களை வாழச் செய்திருக்கின்றான் என்று அர்த்தம் என்னொரு அர்த்தம் உங்களை நீண்ட காலமாக வாழச் செய்திருக்கின்றார் ஏன்னா அந்த சாலி அலேஸ்லாத்துடைய கூட்டத்தின் சமூக கூட்டத்தினர் மிக நீண்ட வயது கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் முந்நூறு நானூறு ஐநூறு அறுநூறு ஆயிரம் வரைக்கும் சில பேர் முந்நூறு ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார்கள் சில பேர் நானூறு ஐநூறு ஆண்டுகள் அறுநூறு ஆண்டுகள் எழுநூறு ஆண்டுகள் அப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதனால வஸ்தாமறக்கும் உங்களை நீண்ட ஆயுள் உடையவர்களாக அவனை ஆக்கி வைத்தான் இந்த பூமியிலே என்பதால் அல்லாத்தாலா குறிப்பிடுகின்றான் ஆக அல்லாஹாலாவுடைய ஞாபகத்தில் அவன் நம்மை மனிதனாக உண்டாக்கியதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வயதாக கொடுத்து நம்மை இந்த உலகத்தில் வாழச் செய்திரு செய்திருப்பதும் அவனுடைய மிகப்பெரிய அருள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவங்களுக்கு அந்த காலத்தை கொடுத்திருந்தால் முந்நூறு நானூறுன்னு நமக்கு முப்பது நாற்பது அல்லது அறுபது எழுபது என்று இருந்தாலும் கூட அதுவும் பெரும் பாக்கியம் தான் விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த காலத்தில் முந்நூறு வயசும் அது நானூறு வயசு முன்னூறு ஆண்டுகள் அது நானூறு ஆண்டுகள் ஒரு வாழ்ந்திருந்தால் என்னென்ன காரியங்களை செய்வாரோ என்னென்ன சேவைகளை செய்வாரோ என்னென்ன செயல்பாடுகளை செய்வாரோ அப்படிப்பட்ட வேலைகளை முப்பது நாற்பது ஆண்டுகள் அல்லது அறுபது எழுபது ஆண்டுகளுக்குள்ளே இந்த காலத்தில் உள்ள உம்மத்தினர் நாம் செய்து விட முடியும் இல்லையா அந்த காலத்தில் இங்கேருந்து மக்காவுக்கு போகிறதா இருந்தால் எவ்வளோ நாள் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு அதுக்கு பிறகு கப்பல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பத்து நாள் இருபது நாள் ஆச்சு இப்போ எவ்வளோ நேரத்தில் போகிறோம் அஞ்சாறு மணி நேரத்தில் இங்கேருந்து மெட்ராஸில் இருந்து அஞ்சாறு மணி நேரத்தில் போய் அங்கே போய் மெக்காவுக்கு போய் சேர்ந்துடுறோம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எதற்காக வந்து எஹ்ராம் கட்டினோமோ அந்த எஹ்ராமுடைய வேலையெல்லாம் முடிச்சிடும் சரி ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வர்றது எவ்வளோ நாள் அந்த காலத்தில் ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு இந்தியாவிலேருந்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றது ஆறு மாதம் ஆகும் அவ்வளோ நீண்ட காலமாகும் அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிவோம் மூணு மாதம் ஆச்சு அப்புறம் ரெண்டு மாதம் ஆச்சு இப்போ ஒரு நாற்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் இன்னும் குறைவாக இருபது நாள் இன்னும் குறைவாக பத்து நாளில் போயிட்டு வந்துடுறாங்க ஹஜ்ஜுடைய நாள் அஞ்சு நாள் அதிகபட்சமாக இருப்பது அங்கேயும் இங்கேயும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாளில் இன்னும் சில பேர் ஒரு வாரத்தில் போயிடுது இந்த திங்கக்கிழமை போறார் அடுத்த திங்கிழமை இங்கே வந்துடுறாரு ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாரு அவ்வளோ சீக்கிரமாக வேலையாகி போயிடுது அதனால குறைந்த அளவு கால அளவு வயது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏராளமான செயல்பாடுகளை செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹல்லா தந்து விட்டான் இல்லையா அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாகவும் பல்வேறு சாதனங்களின் காரணமாகவும் நிறைய வேலைகளை சீக்கிரமாக செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாத்தாலா தந்திருப்பதும் மிகப்பெரிய அருளாகும் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹாலா எவ்வளோ அதிகமான பாக்கியங்களை தருகின்றானோ அதிக அந்த அளவுக்கு அதிகமான கேள்விகளும் அல்லாஹாலா இடத்துல உண்டு முந்தைய சமுதாயத்தை விட ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவர்களை விட நமக்கு அதிகமான வாய்ப்பு வசதிகளை அல்லா தான் தந்திருக்கின்றன இந்த காலத்தில் இந்த மாதிரி லைட்டு கிடையாது இரநூறு ஆண்டுகள் ஆச்சு இந்த லைட்டெலாம் வந்து இந்த வெளிச்சமெல்லாம் கிடையாது இருட்டாக இருந்துச்சு அந்த காலத்தில் சில சேவைகளை செய்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் வெளிச்சம் நிறைய இருக்கக்கூடிய இந்த காலத்தில் செய்வதை விட அதிகமான சேவைகளை வேலைகளை அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள் என்ற வரலாற்றையும் நாம் பார்க்கின்றோம் இமாம்கள்லாம் இவ்வளோ கித்தாக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்களே எப்போ செஞ்சாங்க இந்த காரியத்தை எல்லாம் வந்து இருட்டாக இருக்கிற காலத்தில் தான் லைட்டே இல்லாத காலத்தில் மண்ணெண்ண லைட்டு மட்டுமல்ல வேறு எந்த லைட்டுமே கிடையாத காலம் ரசூல்லாய் சல்லத்துடைய காலம் என்ன சொல்ல போனால் இமாம் அபு ஹனிபார் அஹம்துல்லா இமாம்களுடைய காலம் ஹிஜிரி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் உள்ள அந்த காலம் அதில் எந்த விதமான வசதியும் கிடையாது போக்குவரத்து சாதனங்களும் கிடையாது ஆனால் ஏராளமான வேலைகளை செய்தார்கள் இமாம் அபு ஹனிபார் அஹமதுல்லாஹே அலிஹி அவர்கள் மனித குலத்திற்கு தேவையான அத்தனை சட்டங்களையும் ஒன்றுவிடாமல் அத்தனை சட்டங்களையும் பொதுப்படையாக குரான் ஹதீஷ் மீது எடுத்து நமக்கு தந்திருக்கின்றார்கள் ஒரு மனிதன் ஆயிரம் வயசு கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த சட்டங்களை ஒரு மனிதன் எழுதி முடிக்க முடியாது இந்த காலத்தில் ஒரு பெரிய குழுவை ஏற்படுத்தி ஒரு முப்பது நாற்பது பேர் கொண்ட ஒரு பெரிய குழுவை ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி பெரிய அறிஞர்கள் கூட்டத்தை ஏற்படுத்தி அறிஞர்கள் எல்லாம் ஆய்வு செய்து ஆயிரம் ஆண்டுகள் எழுதினாலும் கூட எழுத முடியாது அவ்வளோ சட்டங்களை இமாம் புகழானி பெராமித்துள்ளவர்கள் தங்களுடைய எண்பது வயசு எண்பது வயசுலேயும் கூட எழுபது வயசு எழுபது வயசுலேயும் கூட அவர்கள் ஜெரி நூற்றி ஐம்பதுல எண்பதில் பிறந்து நூற்றி ஐம்பதுல இறந்தாங்க அப்போ எழுபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் எண்பது ஆண்டுகளில் ஒரு பதினாலு பதினஞ்சு ஆண்டு பதினைந்தாவது வயது தான் அவர்கள் கற்று முடித்தார்கள் க கல்விகளை க கற்று தேர்ந்தார்கள் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவாச்சு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஆண்டுகள் இந்த ஐம்பத்தி அஞ்சு ஆண்டுகளில் பதினஞ்சு வயசுலேருந்து எழுபது வயது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு உலகம் முழுவதும் வியக்கத்தக்க அற்புதமான சட்டங்களை எல்லாம் நமக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள் அதே மாதிரி மாம் ஷாஃபீர் அப்துல்லா அவர்கள் மாமஹிபர் அப்துல்லா இந்த ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளில் வெறுமனே அந்த பக்தாது நகரிலே இருந்து கொண்டு கூஃபா நகரில் இருந்து கொண்டு மட்டும் சட்டங்களை எழுதவில்லை பல இடங்களுக்கு பல நகரங்களுக்கு சுற்றுப் பிரயாணம் செய்தார்கள் இந்த காலத்தில் சுற்றுப் பிரயாணம் செய்தது மட்டுமல்ல ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்தாங்க அங்கிருந்து மக்காவிலிருந்து கூஃபாவிலிருந்து பக்தாதிலிருந்து ஹஜ்ஜுக்கும் போய் கொண்டு வந்தார்கள் ஐம்பத்தஞ்சு ஹஜ்ஜுகளும் செய்து முடித்திருக்கின்றார்கள் அவர்கள் வரலாற்றில் இது தெளிவான சட்டம் சரி ஒரு ஹஜ்ஜு செய்வதற்கு எவ்வளோ நாளாகும் கிட்டத்தட்ட அவங்க போயிட்டு வரதா இருந்தாவே ரெண்டு மாதம் ஆகும் பகதாதுன்னு போயிட்டு திரும்ப ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்ப வரதா இருந்தால் பதேனாவுக்கு போய்ட்டு அங்கே இருப்பாங்க அங்கு பிறகு வருவாங்க என்ன சொன்னால் குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதமாவது ஆகும் ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜை முடித்து கொண்டு வந்து அதற்கு பிறகு தங்களுடைய இந்த சட்டங்களையும் தொகுத்து தந்திருக்கின்றார்கள் சொல்ல எவ்வளோ சேவைகள் செய்திருக்க முடியும் அப்போ அதெல்லாம் அல்லாஹத்தாலாவுடைய மிகப்பெரிய அருள் அல்லாஹத்தாலா அவர்களை அதற்காக வேண்டிய தேர்ந்தெடுத்துக்கொண்டான் என்பதாக பொருள் அதற்கு நமக்கு அல்லாத்தாலா வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் முன்னோர்களை எல்லாம் நினைத்து பார்த்து நாமும் நம்முடைய ஞாபகத்துக்காகவே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அந்த நேரங்களை வீணாக்காமல் நம்முடைய செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹத்தாலா நமக்கு உணர்த்துகின்றான் அவர்களுக்கு சொல்லுகின்றான் சமூக கூட்டத்தினருக்கு ஹுவ அன்ஷாக்கும் சாலி அலி அவர்கள் சொன்னார்கள் ஹுவன் அவன்தான் உங்களை இந்த பூமியிலிருந்து உண்டாக்கிறான் உங்களுக்கு இந்த பூமியில வாழக்கூடிய நிலையையும் தந்தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹாலாவுடைய அந்த ஹயாத் அவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வை எண்ணி பார்த்து மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் சீராக வாழ்வதற்குரிய வழியை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இதிலே தெரிவிக்கின்றார் சொன்னார்கள் சாலிஹலி இஸ்லாம் அவர்கள் என்னுடைய சமுதாயத்தினரே நீங்கள் அவனத்தில் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆயத்தினும் அல்லாத்தலா சொல்லுகின்றான் அல்லாவை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் அவன் அல்லாததை வணங்கக்கூடாது என்பதாக சொன்னார்கள் அப்படி நீங்கள் வணங்கி கொண்டு இணை காரணமாக ஒரு பெரும் குற்றத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உடனடியாக அந்த குற்றத்தை விட்டு சிறுக்கை விட்டு நீங்கி அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் அவரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் மன்னிப்பு தேடுங்களா சிர்கை விட்டும் மன்னிப்பு தேடுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் செய்து வந்திருக்கக்கூடிய சிற்கான காரியங்களை விட்டும் அவர்களிடத்தில் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் சும்ம தூபூ இலகி பிறகு அவரிடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள் தௌபா செய்து மீளுங்கள் ரெண்டையும் சொன்ன அல்லாஹலா இஸ்திக்பார் செய்யுங்கள் தௌபா செய்யுங்கள் உன்னால் பல தர சொல்லியிருக்கிறோம் இஸ்திக்பார் என்பது வேறு தௌபா என்பது வேறு ஆனால் இங்கே இஸ்திகாரை அல்லாஹலா முதலாவதாக சொல்லும் பொழுது பொதுவாக எவ்வளவு பெரிய குற்றம் ஒரு மனிதன் செய்தாலும் சரி இஸ்திக்பார் செய்தால் அந்த குற்றம் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதை முதலாவதாக அல்லாஹ் தெரிவிக்கின்றார் ஏன்னா பெரிய குற்றங்களிலே மிகப்பெரியதாக கருதப்பொழுது ஷிர்க் என்பது ஷிர்கை விட மிகப்பெரிய குற்றம் எதுவும் கிடையாது அந்த ஷிர்க் வைத்திருக்கக்கூடிய சமூக கூட்டத்தினரை பார்த்து அல்லாஹால சொல்லுகின்றான் ஹூத சாலி அலி இஸ்லாம் சொல்லுவதாக சொல்லுகின்றான் அவனிடத்திலேயே நீங்கள் தௌபா இது செய்யுங்கள் பாவ தேடுங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு உங்களுடைய சிற்கு சும்ம தூபு இலேகி பிறகு அவன் பக்கம் நீங்கள் தௌபா செய்யுங்கள் தௌபா என்று சொன்னால் மீழுதல் உங்களுடைய எல்லா தீய செயல்களை விட்டும் எல்லா கெட்ட காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டும் நல்ல வழியின் பக்கம் நீங்கள் திரும்பி வாருங்கள் மீண்டு வாருங்கள் என்பதை குறிப்பிடுகின்றார் ஆக இஸ்திஃபாரும் செய்ய வேண்டும் தௌபாவும் செய்ய வேண்டும் தௌபா என்பது அல்லாஹாலாவிடத்தில் திரும்பி விடுவது அல்லாவின் பக்கம் வந்து விடுவது தீமைகளை விட்டு நன்மையின் பக்கம் வந்து விடுவது பாவங்களை விட்டு நன்மைகளின் பக்கம் வந்து விடுவது என்றெல்லாம் பொருள் செய்ய ஆக இரண்டையும் சேர்த்து அல்லாஹத்தாலா சொல்லக்கூடிய நேரத்தில் முதலிலே இஸ்திகபார் வேண்டும் இரண்டாவது தௌபா வேண்டும் இஸ்திகபாரும் தௌபாவும் கட்டாயம் இருக்க ரெண்டையும் பட்டிப்பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றான் இது பொதுவாக நமக்கும் மூமி நானவர்களுக்கும் அந்த சட்டம் நாம் நம்முடைய பாவங்களுக்காக இஸ்திகபார் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இன்ன ரப்பி கரீபும் முஜீபு என்னுடைய ரப் நிச்சயமாக என்னுடைய ரப் மிக சமீபமானவனாக இருக்கின்றான் யார் யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு மிக சமீபமானவன் அதாவது கேட்குதல் அறிந்து கொள்ளுதல் என்ற விஷயத்திலே அவன் மிக சமீபமானவனாக இருக்கின்றான் நீங்கள் இஸ்தபார் செய்யும் பொழுது நீங்கள் தௌபா செய்யும் பொழுது உங்களுக்கு பக்கத்திலேயே அவன் இருக்கிறான் அவனுடைய அறிவை விட்டும் அவனுடைய செவியேற்குதலை விட்டும் அவன் தெரிந்து கொள்வதை விட்டும் எந்த பொருளும் அவனை தடை செய்ய முடியாது இங்கே பக்கத்தில் இருக்கிறான் கரீப் சமீபத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவே பக்கத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தமல்ல அவருடைய அறிவும் ஆற்றலும் அவருடைய சிபாத்துகளும் நமக்கு பக்கத்திலே இருக்கின்றன என்பதாக பொருளாகும் அதேபோன்று முஜீப் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கின்றீர்களோ எதை இஸ்திஃபார் செய்கின்றீர்களோ எதை விட்டும் தவுபா செய்கின்றீர்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக அல்லாஹாலா தன்னுடைய சிபத்தை இங்கே சொல்லுங்க என்ன ரப்பி என்னுடைய ரப்பு என்று சொல்லும் பொழுது அல்லாஹாலா ரப்பு என்ற சிபத்து இருக்கின்றதே அது அடியார்களின் மீது மிகப்பெரிய கருணை புழியக்கூடியதாக அமைந்திருக்கின்றது மற்ற வார்த்தைகளை விட அல்லாஹுடைய ரப்பு என்ற சிபத்து தன்மை மனிதர்கள் மீது மிகப்பெரிய கருணை அருள் அருளை பொழியக்கூடியதாக இருக்கிறது அதனாலும் சாலிஹலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார் என் ரப்பி என்னுடைய ரப்பானவன் கரீப் அவன் ரொம்ப சமீபமானவனாக இருக்கின்றான் முஜீப் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் இதையெல்லாம் அவங்க சாலிஹலிஸ்லாம் தங்களுடைய சமூக கூட்டத்தினத்தில் சொன்னாங்க அவர்கள் சொன்னார்கள் அப்போ பதில் சொல்றாங்க அவங்க யா சாலிஹால அது திட்டமாக நீர் இதற்கு முன்னால் ஆதர எங்களிலே ஆதரவு வைக்க ஆதரவு வைக்கப்பட்டவராக நீர் இருந்தீர் ஆதரவு வைக்கப்பட்டவராக நீர் இருந்தீர் உங்களை நாங்கள் ரொம்ப நம்பியிருந்தோம் உங்கள் மேலே ரொம்ப ஆதரவு வச்சுருந்தோம் என்னென்னு கேட்டால் நீங்கள் பெரிய அறிவாளியாக இருக்கிறீங்க பெரிய திறமைசாலியாக இருக்கிறீங்க உங்கள்ட எல்லா நன்மைகளும் உண்டு எல்லா நல்ல காரியங்களும் உங்கள் மூலமாக ஏற்படும் என்றெல்லாம் நாங்கள் நம்பி இருந்தோம் நீங்க புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து சொல்றீங்க அது சரியில்லை உங்களுடைய திறமையெல்லாம் பாழா போச்சே என்பதாக சொல்லுகின்றார்கள் உங்களை நாங்கள் நம்பியிருந்தோம் மிக அறிவாளி என்பதாகவும் பெரிய தலைவர் என்பதாகவும் எங்களுக்கு பின்னால் உங்களை தலைவர்களாக தலைவராக ஆக்கலாம் என்பதாக நினைத்திருந்தோம் இன்னும் சொல்ல போனால் எங்கள் சமுதாயத்தினுடைய ஆட்சியையே உங்களுடைய கையிலே கொடுக்கலாம் என்பதாக நம்பியிருந்தோம் எங்களுடைய எங்களை ஆளுவதற்கு நீங்கள் தான் தகுதியானவர் என்பதாக நம்பிக்கை வைத்திருந்தோம் அந்த நம்பிக்கையெல்லாம் கெடுத்துட்டீங்களே இப்போ அல்லாவத்தான் வணங்கணும் வேறு எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி எங்கள் நம்பிக்கையெல்லாம் கெடுத்துட்டீங்களே என்பதாக சொல்லுகின்றார்கள் இதற்கு முன்னால் நம்பிக்கை வைக்கப்பட்டவராக எங்களிலே நீர் இருந்தீர் என்ன நம்பிக்கை வைக்கப்பட்டவராக நீங்கள் ஒரு தலைவர் என்பதாக பெரிய அறிவாளி என்பதாக ஒரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர் என்பதாக எல்லா விதத்திலும் தகுதி படைத்தவர் என்பதாக நாங்கள் உங்களை நம்பி அதெல்லாம் இப்போ போயிடுச்சு என்று சொல்லுகின்றார்கள் அது குன்தீனா இதற்கு முன்னால் ஆதரவு வைக்கப்பட்டவராக நம்பிக்கை வைக்கப்பட்டவராக எங்களிலே நீர் இருந்தீர் இப்ப அப்படி இல்லை உங்களை அந்த மாதிரி செய்ய நம்ப முடியலாங்க அத்தானா அந்நாபுதா யாபுதா எங்களை நீர் தடுக்கின்றீரா அந்நாபுத நாங்கள் வணங்கு உதவிட்டோம் மா யுது ஆபாவ எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கினார்களே அதை நாங்கள் வணங்குவதை விட்டும் எங்களை நீங்கள் தடுக்கிறீரா என்று கேட்கின்றார்கள் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய இந்த விஷயமெல்லாம் ரொம்ப தப்பானது எல்லா மட்டும்தான் வணங்கணும் தெய்வங்களை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அது ரொம்ப தப்பானது என்பதா இவங்க சொன்னாங்க இல்லையா மக்காவாசிகள் நாங்கள் இத்தனை கடவுள்களை தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறோம் அதுவே சில சமயங்களில் எங்களுக்கு நல்லது தர்றதில் சில சமயங்களில் ஏதாச்சும் தேடுகள் வந்துடுது தவறான நிலைகள் ஏற்பட்டு போகுது எங்களுக்கு அழிவு ஏற்பட்டு போகுது தீமைகள் ஏற்படுது எல்லா தெய்வங்களையும் சேர்த்து ஒரு தெய்வமாக ஆகணும்ன்னு சொல்கிறீங்களே இது பெரிய ஆச்சரியமான விஷயமே அப்படின்னு ரசூல்லாய் சல்லாஸ்லாம் அவர்களை பார்த்து பக்கவாசிகள் சொன்னார்கள் அல்லவா அல்லாஹ்லா குரான் இடத்துல சொல்லுவேன் நான் நினைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் இவர் எல்லா தெய்வங்களையும் சேர்த்து ஒரு தெய்வமாக ஆக்குறாரா இது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கேன் பல இத்தனை தெய்வங்களை வணங்கியே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்குது ஒவ்வொரு தெய்வம் எல்லோரும் சேர்ந்து உதவி செய்ய முடியல இப்போ சாதாரணமாக மனிதனுடைய அறிவை என்ன சொல்லுது ஏன்பா ஒரு பெரிய கூட்டமே என்கிட்ட இருக்குது அவங்களே செய்ய முடியலை நீ தனியாக என்னப்பா செய்ய போகிற அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அது மாதிரி அல்லா அவங்க நினச்சிக்கிட்டாங்க பெரிய கூட்டம் வணங்கப்படக்கூடிய பெரிய தெய்வங்களுடைய ஒரு கூட்டமே எங்களிடத்துல இருக்குது இந்த தெய்வங்கள்லாம் சேர்ந்து செய்ய முடியாத ஒரு காரியத்தை தனியாக ஒரே ஒரு அல்லா ஒன்று எப்படி செஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க மனிதனுடைய அறிவை பயன்படுத்தி தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சொல்லுகின்றார்கள் அதுபோல இவங்க சொல்லா அந்நாபு ஆபா எங்களுடைய பூதாதியர்கள் வணங்கிய வணங்கியதை நாங்கள் வணங்குவதை விட்டு எங்களை நீங்கள் தடுக்கின்றீர்களா இன்னா லபி தோனா இலைஹி முரீம் நீங்கள் எதன் பக்கம் கூப்பிடுறீங்களோ எங்களை எதன் பக்கம் நீர் கூப்பிடுகின்றீரோ அழைக்கின்றீரோ அது பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமா எங்களுக்கு இருக்கு அது நாங்கள் நம்பலை நீ அல்லாவின் பக்கம் அழைக்கிறீங்க இல்லையா அதை நாங்கள் நம்பவே இல்லை பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயம் வயணனா நிச்சயமாக நாங்கள் லஃபி ஷக்கிம் மிம்மாத்தோவரா இலை எதன் பக்கம் நீங்கள் எங்களை அழைக்கின்றீர்களோ அந்த ஒன்றை விட்டும் நாங்கள் சந்தேகத்தில் இருக்கின்றோம் கடுமையான சந்தேகத்தில் இருக்கிறோம் ஷக்குனா சந்தேகம் சந்தேகம் முறீப் என்று சொல்லுகின்றான் ரைப் என்ற வார்த்தையிலிருந்து உள்ளது சந்தேகத்திற்கு மேல் சந்தேகத்தில் இருக்கின்றோம் கடுமையான சந்தேகம் தீய நிலையை உண்டாக்கக்கூடிய சந்தேகம் அப்படிப்பட்ட சந்தேகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் எந்த விதத்தில் உங்களை நம்பவே முடியாது அப்படிங்கிறாங்க இலகி முறியும் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் சாலி அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் யாபி என்னுடைய சமுதாயத்தினரேத்தும் எனக்கு உங்களுடைய நிலையை கொஞ்சம் சொல்லி காட்டுங்க பிரச்சாரத்தை விட்டுறீங்க என்னுடைய பிரச்சாரத்தை விட்டுவிட வேண்டும் உங்களுக்கு எந்த உபதேசம் செய்யக்கூடாது அல்லாவை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க நான் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டதை பிரச்சாரம் செய்வதற்குத்தான் அல்லாவை பற்றி சொல்லி காட்டுவதற்குத்தான் நான் அந்த பிரச்சாரத்தை விட்டுட்டா என்ன ஆகும் தெரியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள பார்க்கலாம் அராயத்தும் ரப்பி என்னுடைய ரப்பிடத்திலிருந்து தெளிவான ஆதாரத்தின் மீது நான் இருக்கும் பொழுது ரஹமத்தன் அல்லாஹாலா எனக்கு தன் புறத்திலிருந்து ரஹமத்தை தந்திருக்கக்கூடிய நிலையில் ரஹமத் என்று சொன்னால் இந்த இடத்தில் நுபுவத் என்ற அர்த்தம் ரஹமத் என்பதற்கு குரான் ரஹமத்துங்கிறது எங்கெங்கே வருதா எல்லா ரஹமத்தையும் கணக்கு போட்டால் இருபத்தஞ்சி விதமான அர்த்தங்களில் வரும் முன்னாடி சொல்லியிருக்கிறோம் ரஹமத் என்பதற்கு இருபத்தஞ்சு விதமான அர்த்தங்கள் இருக்குது இதுவும் ரஹமத் தான் அல்லாஹாலாவுடைய ரஹமத்து தான் நுபுவத் என்பது இந்த இடத்துல நுபுவ அல்லது அதே மாதிரி அந்த நுபுவத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஹிக்மத் ஞானம் நுபுவத்தும் ஹிக்மத்தும் சேர்ந்ததே அல்லாஹு தாலா ரஹமத் என்பதாக இந்த இடத்துல சொல்லுகின்றான் வ ஆத்தானி மின் தன் புறத்திலிருந்து தன்னிடத்திலிருந்து ரகமத்தை எனக்கு அவன் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய ரப்பிடத்திலிருந்து தெளிவான ஆதாரத்தின் மீது நான் இருக்க அந்த நிலையில் இருக்க நான் பிரச்சாரத்தை விட்டுவிட்டால் உங்களுக்கு சொல்வதை விட்டுவிட்டால் என்னுடைய தமிழீழகை விட்டுவிட்டால் என்னாகும் பொமை என் சுருணி இன் அசை அவனுக்கு நான் மாற்றம் செய்தால் எல்லாவிடத்திலிருந்து என்னை காப்பாற்றுபவர் எல்லா இடத்திலிருந்து அல்லாவுடைய தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்றுவோர் யார் நான் இந்த பிரச்சாரத்தை செய்யாவிட்டால் என்னை அல்லாஹத்தில் தண்டிப்பான் அவனுடைய தண்டனை எனக்கு கிடைக்கும் அப்போ யார் காப்பாற்றுவோம் நீங்கள காப்பாத்துவீங்க அதனால் நான் சொல்கிறத சொல்லிட்டு தான் இருப்பேன் நீங்கள் செய்கிறதை செய்யுங்க ஏற்றுக்கொண்டால் நல்லது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது தீமை உங்களுக்கு அது அழிவுக்குரியதாகும் ஆக நான் சொல்கிறத சொல்லிட்டேன் நீங்கள் செய்கிறதை செய்யலாம் என்று சொல்லுகின்றார்கள் அல்லாஹத்தாலாவின் புறத்திலிருந்து எனக்கு தெளிவான ஆதாரம் இருக்கின்றது நான் சொல்லுகின்ற அந்த ஆதாரத்தை சொல்றேன் நான் அல்லாவுடைய ரசூல் அல்லாஹ் ஒருவன் அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் அவன் அல்லாத பொருள்களை வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு ஆதாரத்தோடு நான் நிரூபிக்கின்றேன் ஏன்னா எனக்கு தெளிவான ஆதாரம் இருக்கின்றது அதே போன்று அல்லாஹத்தாலா தன் புறத்திலிருந்து எனக்கு ரகமத்தை தந்திருக்கின்றிருக்கின்றான் ஞானத்தை தந்திருக்கின்றான் அதையும் உங்களிடத்தில் தெளிவுபடுத்துகின்றேன் இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே நான் பிரச்சாரத்தை விட்டுவிட்டால் என் அசைத்துகு அவனுக்கு நான் மாற்றம் செய்தால் அவன் தந்த பிரச்சாரத்தை தபியை நான் விட்டுவிட்டால் மாற்றம் செய்தார் என்று சொன்னால் அதை விட்டுவிட்டால் தண்டனை விட்டு என்னை காப்பாற்றக்கூடியவர் யார் என்று கேட்டார் காப்பாற்றக்கூடிய யாருமே கிடையாது யார் என்று சொன்னால் கேள்வி அல்ல யாருமே கிடையாது அதனால நான் சொல்லுவதை சொல் தஹ்சீர் நீங்கள் எனக்கு ஒரு வழிகேடான விழ விஷயத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் அதிகமாக்கவில்லை உங்களுடைய சொல்லின் மூலமாக நீங்கள் எனக்கு இப்படி சொல்லுவதின் காரணமாக நஷ்டத்தை தான் எனக்கு அதிகமாக அழுதிகப்படுத்துகின்றீர்களை தவிர வேறு கிடையாது எனக்கு நீங்கள் அதிகப்படுத்தவில்லை நஷ்டத்தை தவிர வேறு எதையும் எனக்கு நீங்கள் அதிகப்படுத்தவில்லை நீங்கள் சொல்லுவதை நான் கேட்டால் மிகப்பெரிய நஷ்டமாயி போயிடும் நீங்கள் நஷ்டத்தை தான் எனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள் அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நான் நீங்கள் சொல்லுவதை நான் கேட்டால் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு உள்ளானவராக நான் ஆகிவிடுவேன் என்பதை ஹசரத் சாலிஹலி இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டினர் இதே போன்றுதான் இது இந்த ஆயத்திலிருந்து ஒரு சட்டத்தை குறிப்பிடுகின்றார்கள் குலமாக்கள் சொல்லுகின்றார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்களை அமருபில்மாவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் சொல்லுகின்றார்கள் இதையே சொல்லிக்கொண்டே இருங்கள் வேறு வேலை கிடையாது உங்களுக்கு என்பதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இப்போ இவருடைய நிலை என்னவென்று சொன்னால் அவர்களை சொல்லுவதை அவர்கள் சொல்லுவதை மக்கள் சொல்லுவதை கேட்டு இதை விட்டுவிட்டால் இவரும் பெரிய நஷ்டத்திற்குள்ளானவர்களாக ஆகிடுவார் ஏன்னா சொல்ல வேண்டியது இவருடைய கடமை கேட்பார் கேட்கின்றார் கேட்கவில்லை என்பதெல்லாம் பிரச்சனை கிடையாது சொல்லுவது யார் சொல்ல வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்களோ அவர்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதையும் இதை வாசகத்தின் மூலமாக அல்லாஹலா தெரியப்படுத்துகின்றான் என்ற கருத்து இங்கே விளக்கப்படுகின்றது சரி அவங்க அந்த சாலி அலேஸ்லாம் முன்னால் சூரத்தில் ஆராஃபில் வந்திருக்கு தெளிவாக அந்த விஷயம் சாலி அலைஸ்லாத்துடைய அந்த கூட்ட சமூக கூட்டத்தினர் சரி நீங்கள் நவீன் சொல்கிறீங்களா அல்லாவுடைய ரசூன்னு சொல்கிறீங்களே எங்களுக்கு ஒரு அத்தாட்சி காட்டுங்க ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க சாலி அலைஸ்லா அந்த மக்களிடத்துலேயே கேட்டாங்க என்ன ஆதாரம் வேணாலும் சொல்லுங்கள் என்ன ஆதாரத்தை காட்டினால் நீங்கள் என்னை நபி என்பதாக ரசூல் என்பதாக நம்புவீர்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் அந்த மக்கள் சொன்னாங்க இந்த ஊருக்கு வெளியே ஒரு பெரிய குன்று ஒரு பாறை இருக்கின்றது ஒரு மலை சின்ன மலை அதிலிருந்து ஒரு ஒட்டகத்தை எங்களுக்கு உண்டாக்கி தர வேண்டும் என்பதாக கேட்டார்கள் அல்லாஹல்ல துவாக கேட்டாங்க அல்லாஹல்ல ஒப்புக்கொண்டான் சாலி அலி அவர்கள் அந்த சமூக கூட்டத்தின் அனைவரையும் அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் ஒரு பெரிய மலை குன்று என்ன சொன்னாங்க இந்த ஒட்ட இந்த மலைக்குள்ளே இருந்து இந்த மலை பிளந்து அதில் அதற்குள்ளே இருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வர வேண்டும் அந்த ஒட்டகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் பெண் ஒட்டகமாக இருக்க வேண்டும் பெண் ஒட்டகமாக இருக்க வேண்டும் அது வெளியே வந்த உடனேயே அது குட்டி போடணும் அந்த ஒட்டகம் கர்ப்பமாக இருக்குன்னா வந்த உடனே குட்டி போடணும் இப்படி ஒரு அதிசயத்தை எங்களுக்கு நீங்கள் காட்டினா நாங்கள்லாம் ஈவான்னு கொள்றோங்க இப்போ கண்டிப்பாக ஈமான்னு கொள்வீங்களா கண்டிப்பாக ஈமான்னு கொள் எல்லோரும் அப்போ அல்லாஹலாத்தில் துவா செய்தார்கள் அல்லாஹலா உத்தரவு போட்டால் அந்த கல் பிளந்தது எப்படி பிளந்தது ஒரு கர்ப்பிணியான பெண் அல்லது கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம் ஒரு பிராணி அது குட்டி ஈணக்கூடிய நேரத்தில் எப்படி உணகுமோ சப்தம் போடுமோ எப்படி அது அதனுடைய வேதனையை வெளிப்படுத்துமோ அது மாதிரி அந்த கல்லில் அந்த பாறையிலிருந்து ஒரு சப்தம் கேட்டது கர்ப்பிணியான பெண் சப்தமிடுவதை போன்று முணகுவதை போன்று ஒரு சப்தம் கேட்டது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது பார்த்து கொண்டே இருந்தார்கள் திடீரென்ற அந்த பாறை பிளந்தது உள்ளே இருந்து ஒரு ஒட்டகம் வந்தது அவர்கள் கேட்ட மாதிரி கர்ப்பிணியான ஒரு ஒட்டகம் நிறைய கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டம் மிக பிரம்மாண்டமான ஒட்டகம் சாதாரணமானதல்ல பிரம்மாண்டமான ஒரு ஒட்டகம் அது சொல்லப்பட்டிருக்கின்றது அறுபது முழம் உயரம் இருந்தது என்பதாக அறுபது அடி உயரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வளோ பெரிய ஒட்டகம் அந்த பகுதியில் அந்த ஒட்டகம் ஒட்டகத்தை பார்த்துருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் ஒட்டகவாசிகளே இது மாதிரி ஒட்டகத்தை அவர்கள் பார்த்ததே கிடையாது என்று பிரமித்தார்கள் இவ்வளோ பெரிய அதிசயத்தை காட்டின பிறகும் கூட அவர்கள் நம்பலை இது பெரிய சூன்யம் என்பதாக சொன்னார் பொதுவாக எல்லா நபிமருடைய வரலாறுகளும் வரக்கூடியது இது பெரிய சூன்யம் அப்படின்னு சொன்னாங்க செல்லலாலை சேர்த்துட்டு கேட்டாங்க அந்த மக்காவாசிகள் நீங்கள் பூமி அவ முதல்லே பேசி வச்சாங்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் அவர் உடனே செஞ்சிருவார் அதனால் பூமியை விட்டு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல பேசி வச்சுக்கிட்டு சந்திரனை பிளந்து காட்ட வேண்டும் என்பதாக கேட்டார் சுல்லாய் சல்லா அலையம் இஷாரா செய்தார்கள் சந்திரன் பிளந்தது அல்லாஹலாவுடைய உத்தரவை கொண்டு அல்லாவுடைய கட்டளைப்படி பிளந்தது அப்படிங்கிறப்பாக அப்போவுங்களும் என்ன சொன்னாங்க அடையாப்பா ஹாதா செஹரும் முபீன் இது பகிரங்கமான மிக தெளிவான சேகர் சூரியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சந்திரன் பிளந்தது பார்த்தாங்க ரெண்டு பிளவுக்கு மத்தியிலே ரெண்டு துண்டுக்கு மத்தியிலே அந்த ஹிரா குகை தெரிந்தது தெரிந்தது என்று வரலாறு கொள்ளுகின்றது அப்படி இருக்கும்போது அதையும் மறுத்தது ஆக அல்லாஹாலா நாடவில்லை என்று சொன்னால் யாரும் ஈமன் கொள்ள முடியாது என்பது தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம் சரி ஒட்டகம் வந்துச்சு இப்போ இது அல்லாவுடைய ஒட்டகம் யாஹோமி ஹாதிஹி நாக்கத்துலாஹிலுக்கும் ஆயத்தன் உங்களுக்கு கிடைத்த அல்லாஹுடைய ஆயத்தான ஒட்ட அல்லாஹுடைய ஒட்டகம் இது அவருடைய அத்தாட்சியாக ஆகவே நீங்கள் இதற்கு எந்த விதமான துன்பம் துன்பங்களும் தரக்கூடாது ஒட்டகம் அப்படியே பிரிய ஒட்டகம் பார்த்தோம்னா டிஏப்பா அவனுக்கு என்ன வரன்னு கேட்டால் ஈமான் கொள்ளாத காரணத்தினால இது சேர்ன்னு சூன்யான்னு சொல்லிவிட்டானுங்க இப்போ என்ன நினப்பவர்னு கேட்டால் இது அறுத்தா எத்தனை பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசனை பண்ணுவான் இது அறுத்தா எத்தனை பேர் சாப்பிட்லாம் ஒரு ஒட்டகம் சாதாரணமாக ஒரு ஒட்டகம் நூறு பேருக்கு கணக்கு அரபு நாட்டு கணக்கு படி ஒரு ஒட்டகம் நூறு பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆர்ட் எடுத்த பதினஞ்சு கிலோ ஆர்ட் எடுத்தால் எத்தனை பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு கறிக்கடைக்காரரை போட்டால் அது தெரியும் அது மாதிரி ஒட்டகத்துக்கு நூறு பேர் இந்த ஒட்டகத்தை சாப்பா அறுத்தா எவ்வளோ பேர் சாப்பிட்லாம் கடகு போட்டு கடைசியில் அறுத்தே போட்டாங்கல்லேயா அறுத்தே அறுத்த உடனேயே தண்டனை வந்து விட்டது அதை அறுத்து பங்கு போட்டு அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் சாப்பிட்டாங்க எவன் சாப்பிட்டானோ அவளுக்கு பூரா அழிவு ஏற்பட்டது எல்லா மக்களும் சாப்பிட்டார்கள் அதனால் எல்லாருக்கும் அழிவு ஏற்பட்டது என்பதாக பின்னால வரலாறு சொல்றேன் சரிங்க அப்போ அந்த ஒட்டகத்தின் மூலமாக ஒரு ஐந்து விதமான அற்புதங்களை எல்லாத்தால் செய்து காட்டினான் ஒன்று ஒரு பாறைக்குள்ளேருந்து ஒட்டகம் வந்தது மனிதனுடைய அறிவெல்லாம் மேல செஞ்சாது இந்த எந்த அறிவியல் மனிதனும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒரு பாறைக்குள்ளேருந்து ஒட்டகம் வருது அப்படின்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க முடியாது அதை அறிவியலில் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து ஓ இப்படியும் வரலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்படியும் செய்யலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு அதுவும் முடியாது ஆனால் ஒன்று பாறைக்குள்ளே தேரை இருக்கின்றது தேரை தன் தவளை மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் சைஸ் வித்தியாசமாக இருக்கு அந்த தேரை எங்கே இருக்குது கேட்டால் ஒரு பாறையை பிளந்தால் அந்த பாறைக்குள்ளே ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்துக்குள்ளே அது உட்காந்துருக்கும் காற்று போகிறதுக்கு பாறையை ஒட்டிட்டு இருந்தால் எப்படி காற்று போகிறதுக்கு வழி இருக்கும் காற்றே போகாத வழி இல்லை காற்று புகாத ஒரு இடத்துல அல்லாஹு தால ஒரு உயிரினத்தை அங்கே உண்டாக்கி அதை பாதுகாத்து வருகின்ற அதுக்கு உணவு கொடுத்து வருகின்ற பாறைக்குள்ளே தேரை இருக்கின்றது இது நமக்கு இந்த ஒட்டகம் வெளிப்படுவதற்கு ஒரு சின்ன ஆதாரமாக பாறைக்குள்ளே தேரையை வைத்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹத்தாலா அதே பாறைக்குள்ளேருந்து ஒரு பிரம்மாண்டமான பொருளையும் வெளிப்படுத்த முடியும் என்பதை அல்லாஹத்தாலா தெளிவுபடுத்தினா இன்னைக்கு சாலி அலி இஸ்லாம் சரி இது நம்ம அறிவியல் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா இந்த நிலை தெரியும் ஆனாலும் யாரும் தேரையையோ ஒட்டகத்தையோ அதைவிட சின்னதையோ பெருசையோ கொண்டு வந்த முடிய முடியாது ஒரு பாறைக்குள்ளே இருந்து எந்த அறிவியல் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் சரி அறிவியலின் மூலமாக என்னென்ன செய்கிறாங்க இன்றைக்கி இல்லையா இந்த குளோடிங் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு இதிலேருந்து எடுத்து ஆண் பெண்ணுடைய தொடர்பில்லாமல் செய்யக்கூடிய குழந்தை பெறக்கூடிய ச ஒரே மாதிரி அதாவது ஒட்ட ஒட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை உருவாக்கினா குளோனிங் மூலமாக குலோனிங் ஆட்டுக்குட்டி என்பதாக சொல்லப்பட்டது அதாவது அதனுடைய தாய் எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளை ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரை உண்டாக்குவது மனிதனையும் உண்டாக்க முடியும் என்பதாக சொன்னால் மனிதனையும் அப்படி மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனை உண்டாக்க முடியும் அப்போ ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதனை அவனிடத்திலிருந்து அவனிடத்திலிருந்து அந்த விந்துவை எடுத்து அதனுடைய க கிருமிகளை எடுத்து இவன் உண்டாக்கி விட்டால் அவன் யாரிடத்துல எடுத்தான் அவன் தகப்பன் இவன் த மகன் அப்படின்னு வரணும் இல்லையா தகப்பன் மகன் வரணும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும்பொழுது இவன் மகனாக இவன் தந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது அடுத்தவங்களுக்கு சிரமமாக போயிடும் ரெட்ட பிள்ளைகளில் ரெண்டு பேரும் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது இப்போ நிறைய வித்தியாசம் இருக்கும் உடலில் மூக்கு கண் காது நாக்கு உடல்களை பல விதமான வித்தியாசங்கள் இருக்கும் அப்படி இருக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது உடல்லையோ எந்த உறுப்புகளிலையோ அவயங்கள்லையோ அவனுடைய சிபாத்துக்கள் எந்த விதமான மாற்றம் இல்லாத ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்கவே முடியாது ஜெராக்ஸ் கண்டுபிடிச்சா ஒரிஜினல் வேற ஜெராக்ஸ் கண்டுபிடிச்சது அது வேற விஷயம் அதே மாதிரி இருக்குது இப்ப இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு பெண்ணுடைய தொடர்பே இல்லாமல் ஒரு ஆணுடைய விந்தை எடுத்து விந்தில் இருக்கக்கூடிய கிருமியை எடுத்து அந்த கிருமியிலேயே பெண்ணுடைய பெண்ணிலிருந்து பெண்ணுடைய கர்ப்பத்திலிருந்து அந்த சினை முட்டை உருவாக்குது பாருங்கள் அவருடைய விந்திலிருந்து அந்த சினை முட்டையும் இந்த இதிலிருந்தே உருவாக்கி அந்த சினை முட்டையும் இந்த விந்துவை விந்துடைய அந்த கிருமிகளை ஒன்றாக வைத்து மனிதனை உருவாக்கலாம் ஒரு ஆணிலிருந்து ஒரு ஆணை உருவாக்கலாம் ஒரு பெண்ணிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கலாம் என்பதாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி கண்டுபிடிச்சிருக்க நம்மால் தான் ஆள் தான் என்னமோ ஆமாம் கரீம்னு பேர் வரும் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் பத்திரிகையில் வந்த செய்தி இப்போ மாதிரி அறிவியல் முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குது ஆனாலும் ஒரு பெரிய ஒரு பாறைக்குளிரது ஒரு பெரிய ஒட்டகத்தை வரவழைப்பது உண்டாக்குவது என்பது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அல்லாஹாலா இருக்கின்றான் என்பதற்கு ஆதாரமாக தெளிவான ஆதாரமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அல்லாஹாலா சொல்லுகின்றான் ஹாதிகி நாகத்துல்லாகும் ஆயத்தன் சாலி அலே இஸ்லாம் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தினரை இது அல்லாவுடைய ஒட்டகம் உங்களுக்காக எப்படி அல்லாஹலா கொடுத்துருக்கிறான் அவனுடைய ஆயத்தாக என்பதாக இதை நீங்கள் விட்டு விடுங்கள் தகு அருள்லா அல்லாவுடைய பூமியிலே அது சாப்பிட்டுக் கொள்ளட்டும் நீங்க எந்த தொந்தரவும் செய்யாதீங்க அல்லாவுடைய பூமி அதுல எங்க அதுக்கு தீனி கிடைக்குது அங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும் நீங்க போய் அதுக்கு தொந்தர நீங்க சாப்பாடு எல்லாம் கொடுக்க வேணாம் அது தானா சாப்பிட்டுக்கும் அடிக்கிறதோ தொந்தரவு பண்றதோ விரட்டுறதோ எங்கேயாச்சும் அதற்குள்ள தீவனங்களை மேயக்கூடிய நேரத்தில் அதை விரட்டுவதோ அடிப்பதோ அல்லது வெட்டுவதோ அது கொலை செய்வதோ அதை அறுப்பதோ கூடாது எதுவுமே செய்யாது எந்த தொந்தரவும் செஞ்சிடாதி அதாவது அது பாட்டுக்கு விட்டுருங்க அது பாட்டுக்கு மேயிட்டுருங்க உங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படி நீங்கள் ஏதாவது தொந்தரவு செஞ்சீங்க ஏதாவது ஒரு தீய நிலையை அதற்கு உண்டாக்குனீங்க அதாபும் ஃபரீப் மிக விரைவாக சமீபத்தில் வரக்கூடிய வேதனை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதாக சொன்னார் என்ன சொல்கிறாங்க கேட்டா உங்களுக்கு அழிவு வரும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லாம் அழிக்கப்படுவீர்கள் அழிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த ஒட்டகத்துக்கு ஏதாவது தொந்தரவு செய்யறதா ஒட்டகத்துக்கு தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சிங்க தண்டனை வந்துருச்சுன்னு இருக்கும் எப்போ அறுத்தாங்களோ அப்போ தண்டனை வந்துருச்சு பின்னால் அலாத்தலா சொல்றேன் சரியா அந்த ஒட்டகம் நிறைய அதாவது அங்கே முன்னால் சூரத்தில் ஆறால் வந்துருக்குது ஒரு கிணறு இருந்தது அந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீர் தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு அந்த கிணறு அந்த எடுத்து உபயோகித்துக் கொண்டு ஆனால் இந்த ஒட்டகம் என்ன பண்ணோம் வெளியே போய் மேய்ஞ்சிட்டே வரும் பிறகு தன்னுடைய தலையை உள்ளே அந்த கிணத்துக்குள்ளே விட்டு அந்த தண்ணி பூவாத்தையும் குடிச்சு போடும் பெரிய ஒட்டகமில்ல அதனால நிறைய தண்ணி எல்லா தண்ணியும் குடிச்சிடும் இப்போ தண்ணி இல்லாமல் இந்த ஒட்டகம் உங்கள் ஒட்டகம் எல்லாத்தையும் குடிச்சிடுது என்று சொல்லி ரிப்போர்ட் பண்ணாங்க சாலி அலி இஸ்லாம் வகையத்தில் அந்த சமூகத்துக்கு ஓட்டத்தில் அப்போ தான் அல்லாஹு தாலாவுடைய உத்தரவுப்படி சொன்னாங்க அந்த ஒட்டகத்துக்கு ஒரு நாள் விட்டுடுங்க நீங்கள் ஒரு நாள் தண்ணி எடுத்துங்க ஒரு நாளைக்கு நீங்கள் தண்ணி எடுத்துங்க இன்னொரு அடுத்த நாளைக்கு சேமித்து சேர்த்து நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுங்க இன்னைக்கு தண்ணி எடுத்துங்க நாளைக்கு சேர்த்து எடுத்துங்க அடுத்த நாள் அந்த ஒட்டகத்துக்காகனே அந்த தண்ணியை விட்டுடுங்க அதே மாதிரி செய்து கொண்டிருந்தார்கள் ஒட்டகத்தை ஒரு நாள் அந்த ஒட்டகம் குடிக்க ஒரு நாள் இவங்க தண்ணி எடுத்துக்குவாங்க என்று இருந்தது ஆனாலும் அவர்களுக்கு அது மிகப்பெரிய தீமையாக தெரிந்தது இந்த ஒட்டகத்தின் காரணமாக நமக்கு தண்ணீரை ஒரு நாள் எடுத்து ஒரு நாள் எடுக்காம போ எடுக்க முடியாமல் போயிடுது ஒரு ஆதங்கமும் அவர்களுக்கு இருந்தது அதனால் அந்த ஒட்டகத்துக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் அந்த ஒட்டகத்தின் மூலமாக நிறைய பலன்களும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அதிலிருந்து நிறைய பால்கள் கறக்கப்படும் எவ்வளவு பால் அந்த ஒட்டகத்திலிருந்து கறந்த பாலே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் குடிப்பாங்க ஊரில் உள்ள எல்லா மக்களும் குடிப்பா ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க லட்சக்கணக்கான மக்கள் அதாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது பன்னிரண்டு கபிலாக்கள் இருந்தார்கள் பன்னிரெண்டு கூட்டத்தினர் ஒவ்வொரு கூட்டத்திலும் பன்னிரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை மக்களும் ஒரு லட்ச லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களும் அந்த பாலை கொடுத்து கொண்டிருந்தார்கள் பால் கறந்தால் அவ்வளோ பேருக்கும் தகுமானது போதுமானதாக இருந்தது அது மட்டுமல்ல அந்த குட்டிக்கு தேவையான பாலும் அதிலிருந்து கிடைத்து கொண்டு ஒட்டக ஒட்டக கர்ப்பமான ஒட்டகம் வந்துச்சு உடனே குட்டி போட்டுச்சு அந்த குட்டியும் அதனோடு சுற்றி இருந்தது அந்த குட்டிக்கும் உள்ள பாலும் அதிலிருந்து கிடைத்து கொண்டு சரி இப்போ எச்சரிக்கை செய்தார்கள் அல்லாவுடைய பூமியிலே அது மேயிறத்துக்கு விட்டுடுங்க நீங்கள் அதை தொட்டீங்க ஏதாவது தீமை செஞ்சீர்கள் உங்களுக்கு தண்டனை ஏற்படும் மிக சீக்கிரமாக தண்டனை வந்துடும் சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு அவங்க எப்போ அதை அந்த ஒட்டகத்துக்கு தீமைகள் செய்கின்றார்களோ அந்த அதிலிருந்து மூணு நாள் டைம் என்று சொல்லப்பட்ட பின்னால் அலகத்தில் அதை சொல்லி காட்டுகின்றான் ஃப அதை அவர்கள் அறுத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க அந்த பன்னெண்டு சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க எப்படியாவது இந்த ஒட்டகத்தை வேலையை முடிச்சிடணும் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆலோசனை பண்ணி யார் அறுக்கிறது அவ்வளோ பெரிய ஒட்டகத்தை எப்படி அறுக்கிறது அதனால் ஒரு ஏழு பேர் நியமனம் செய்தார்கள் அந்த ஏழு பேருக்கு ஒராள் தலைவராக நியமனம் செய்தார்கள் அவன் குதார் என்பதாக அவனுடைய பேர் அவனை நியமனம் செய்தார்கள் அதனால் அஷ்காஹா அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல அந்த கூட்டத்திலே ரொம்ப மூதேவியான ஒரு மனுஷன் அதை அறுக்க துணிந்தான் என்பதாக ரொம்ப மூதேவியாவன் மூலமாகவே அந்த தண்டனை ஏற்பட்டது என்பதாக ூஹா அதை அவர்கள் அறுறுத்தார்கள் இங்கே அவர்கள் அறுத்தார்கள் சொன்னால் ஒரு சிலர் அறுத்தார்கள் அல்லது ஒருவன் அறுத்தான் அதாவது அந்த ஒட்டக கிட்ட போய் கத்தியலாக வச்சு அறுக்க முடியாது அவ்வளோ பெரிய ஒட்டகத்தை அதனால என்ன பண்ணால் தூரத்தில் இருந்து அம்பை முதல்ல அதனுடைய காலில் அம்பை தான் அந்த காலில் அம்பு தச்சு அது கீழே விழுந்தது பிறகு கழுத்தில் மற்ற இடங்களில் அந்த அம்பை எய்து அதை காயப்படுத்தினான் அதை கீழே விழுந்த நேரத்தில் போய் அந்த சில பேர் போய் அதை அறுத்தார்கள் அதில் தலைமையாக இருந்தவன் குதார் என்பவன் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றான் அறுத்தாங்க அதாவது இங்கே ஒருத்தன்தான் அறுத்தான் அதாவது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அறுத்தாங்க ஆனால் இங்கே எல்லாம் சொன்னால் பாகரூகா அந்த ஒட்டகத்தை அவர்கள் எல்லோருமாக அறுத்தார்கள் அப்படிங்கிறான் அதாவது இவர்களுடைய விருப்பத்தின் மீது அவர்கள் அந்த சில மனிதர்கள் அறுத்தார்கள் அதனால் எல்லாருமே அறுத்ததை போன்றுதான் ஒரு ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்கின்றான் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கின்றான் அந்த பாவத்தை ஒரு பத்து பேர் சேர்ந்து பொருந்தி கொள்ளுகின்றார்கள் செய்வது குற்றம் என்று சொன்னால் அந்த பாவத்தை செய்வதற்கு உதவியாக இருப்பதும் குற்றம் ஒரு ஹராமான விஷயத்தை செய்வது ஹராம் என்று சொன்னால் ஹராமுக்கு உதவி செய்வதும் அதே ஹராம் என்ற நிலையை சேர்ந்ததுதான் அதே மாதிரி ஒரு ரன்மையை செய்கின்றார் நன்மைக்கு உதவியாக பல பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நன்மை செய்தவருக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ அதே மாதிரி அந்த தூண்டுதல் செய்தவர்களுக்கும் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் பாவத்திலும் தீமையிலும் எல்லாரும் கூட்டாளியாக ஆவார்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அதே போது இங்கே அறுத்த விஷயத்திலே அறுத்தது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய குற்றம் அல்லாஹுடைய அல்லாஹுக்கு செய்த துரோகம் அந்த துரோகத்திலே எல்லோருமே பங்கு கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தை என்ற வாசக வார்த்தையின் மூலமாக அல்லா தலா சரி இப்போ முதல்ல எச்சரிக்கை செஞ்சுட்டாங்க அறுத்தீங்க தண்டனை வந்துடும் தண்டனை வந்துச்சு வரப்போகுது இப்போ சாலி அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் தமத்தாவோ பி தாரிக்கும் சலாசத்த உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் மூன்று நாட்களுக்கு சுகமாக தங்கி இருங்கள் மூணு நாள் டைம் கொடுக்குறாங்க உங்களுக்கு தண்டனை வரப்போகுது மூணு நாள் தமத்தாவோ நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்ளுங்கள் பி தாரிக்கும் உங்களுடைய வீடுகளிலே சலாசத் மூன்று நாள் வரலாற்றுன் உங்களுடைய அதாவது முதல் நாள் அடுத்த நாள் முதல் அர்த்தம் வியாழக்கிழமை தன்னுடைய ஆரம்ப நாள் என்ன தண்டனை வந்துச்சு முதல் நாள் அதை சொல்லுகின்றார்கள் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே தங்கியிருங்கள் முதல் நாளிலே உங்கள் எல்லோருடைய முகங்களும் மஞ்சள் நிறமாக மாறிவிடும் உங்களுடைய முகங்களுடைய நிறங்கள் எல்லாம் மஞ்சளாக மாறிவிடும் மெஹமர் ரத்தன் இரண்டாவது நாள் அது சிகப்பு நிறமாக மாறிவிடும் அந்த கலர்பூரம் மூணாவது நாள் கருப்பாக மாறிவிடும் சுமத்துகலக்கும் பிறகு நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று சாலி அலை எச்சரிக்கை செய்தார் அதே மாதிரி புதன்கள மறுத்தாங்க வியாழக்கிழமை எல்லாருடைய முகம் பார்த்தா அவர் மாதிரி மஞ்சள் நிறமாயிடுச்சு இப்போ அல்லாவுடைய நாட்டை இருந்திருந்தா அவன் ஹிதாயத்து பெறுவார்கள் என்று இருந்திருந்தா நபி சொன்ன மாதிரியே வந்துருச்சே இப்போ போய் தவபா செஞ்சிடலாம் இஸ்திஃபா செஞ்சிடலாம் அல்லாவை வணங்கலாம் நம்ம தெய்வங்கள்லாம் விட்டுடலாம் சாலியை சொன்னதை கேட்கலாம் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள் செய்திருப்பார்கள் சரி ஏதோ காரணத்தினால வந்துச்சு அவர் சொன்னதுனால வந்துச்சு நம்ம நம்ப முடியாது என்பதாக அதை அலட்சியப்படுத்தினார்கள் ஆனாலும் பேசி அவர் சொன்ன மாதிரியே வந்துருச்சே எல்லாரு நம்முடைய முகம் மஞ்சளாக போயிடுச்சே அப்படின்னு பேசி கொண்டாங்களே தவிர அந்த தீமைகளை விட்டும் சிறுக்கை விட்டும் வெளியே வர வேண்டும் என்பதாக அவர்கள் நினைக்கல அதே மாதிரி ரெண்டாவது நாள் சிகப்பு நிறமாக ஆனது மூணாவது நாள் கருப்பு நிறமாக ஆனது அல்லாஹால ஜிப்லீல் அல்லா இஸ்லாம் அவர்களை அனுப்பினான் ஒரே ஒரு சத்தம் போட்டாங்க எல்லாரும் அழிந்து விட்டார் ஒரு சத்தம் தான் பொதுவாக சத்தம் இடி சத்தம் கேட்டாவே திரைய பேர் இறந்து போகிறாங்க திடீர்னு ஹார்ட் வீக்காக உள்ளவங்க பூரா செத்து போயிடுவாங்க பார்க்குறேன் நம்ம இடி சத்திலே ஜிப்ரி அலா இஸ்லாம் வந்து தண்டனைக்காக அல்லாஹாலா அனுப்பி அவங்க சத்தம் போட்டாங்கன்னா அந்த சத்தம் எப்படி இருக்கும் எத்தனை இடியுடைய தன்மை உள்ளதாக அது இருக்கும் அதனால ஒரே சத்தத்தில் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர் இப்ப அந்த ஒட்டகத்த ஒட்டகத்தே அறுத்தார்கள் ஒட்டக குட்டி என்ன செஞ்சாங்க அது ஓடியே போயிடுச்சு அறுத்ததை பார்த்து குட்டி ஓடி போயிடுச்சு ஓடி அதை பிடிக்கிறதுக்காக போனாங்க போனாங்க முடியல ஆனால் இவங்களுடைய நிலை வேற மாறிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் மஞ்சளாக போச்சு ரெண்டாவது நாள் சிகப்பாக போச்சு மூணாவது நாள் கருப்பாக போச்சு இந்த இதில் வேற அவங்க இருக்கிறாங்க அதனால அந்த ஒட்டகம் ஓடி ஓடி பல இடங்களுக்கு போச்சு கடைசியாக எந்த பாறையிலிருந்து அந்த ஒட்டகம் வெளியே வந்தது அந்த பாறை கிட்ட போன உடனே அந்த பாறை இரண்டாக பிளந்து அதற்குள்ளே அந்த ஒட்டக குட்டி போயிடுச்சு அது மூடிக்கொண்டு ஒட்டக குட்டியாக இருக்கல ஒட்டக குட்டி அதனுடைய தாய் எந்த இடத்துலேருந்து வந்தால் அந்த இடத்துல அல்லாஹத்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கொண்டான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இது அல்லாஹுடைய வாக்கு அல்லாஹுடைய வாக்கு எப்படிப்பட்ட வாக்கு வயிறு மக்குதூப் பொய்யாக்கப்படாத வாக்கு உண்மையான வாக்கு உண்மையான வாக்கு அப்படிங்கிறத எப்படி சொன்னோ அல்லாத்துல ரயிறு மக்குதூப் பொய்யாக்கப்படாத வாக்குறுதி என்பதாக எதை அல்லாஹ் சொன்னானோ அது கட்டாயமாக நிறைவேறும் பொதுவாக உண்மையான வாக்குறுதி அப்படிங்கிறத பொய்யாக்கப்படாத வாக்குறுதி அப்படின்னு சொன்னா அந்த உண்மையான வாக்குறுதி என்பதை விட பொய்யாக்கப்படாத வாக்குறுதி என்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க ரொம்ப அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது நல்லது அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஆங்கிலத்திலும் கூட சொல்ல நாட் பேடு அப்படின்னு சொன்ன நாட் பேடு அப்படின்னா கெட்டது நல்லது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்ல வேண்டியது தானே நல்லதுன்னு நாட் பேட் சொன்னா கெட்டது நல்லது இந்த நல்லதை வலியுறுத்தி சொல்வதற்காகவே நாட் பேட் என்பதாக ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு அதுபோன்ற அரபியில் பல வார்த்தைகள் உண்டு வாழ்துன் சது குன் அல்லது வந்து சீது என்று சொல்லணும் உண்மையான வாக்குறுதி அப்படின்னு சொல்லணும் வாழ்துன் வயிறு மக்குது பொய்யாக்கப்படாத வாக்குறுதி என்று சொன்னால் அதில் அழுத்தம் தெரிகின்ற அழுத்தம் இருக்கின்றது என்பதாக குறிப்பிடப்படுகிறது கண்டிப்பாக அல்லாஹாலா எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றுவான் என்பதற்கு இந்த வாசகத்தை அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் அது சாலி அலி அந்த கோபுகளுடைய விஷயத்தில் நிறைவேறப்பட்டு என்பதாக குறிப்பிடுகின்றான் இன்னும் சில வார சில வசனங்கள் அதே சம்பந்தமாகவே சொல்லுங்க நின்சால் அடுத்த வாரம் சம்பந்தமாக பார்ப்போம் தண்டனை வந்தது அவங்கள அல்லாத்தால் அழிச்சிட்டான் சாலியால் சிலாத்த என்ன செஞ்சான் காப்பாற்றியிருப்பார்கள் அதை காப்பாற்றின விஷயத்தை அடுத்த ஆயத்துக்களை அல்லாத்தால சொல்லுங்க நின்சால் அடுத்த வாரம் சம்பந்தமான விளக்கங்களை காணும் கேட்டவற்றிலிருந்து என்ன பலன்களை நாம் பெற வேண்டுமோ அதை பெற்று வாழக்கூடியவர்களாக அல்லாத்தாலம் அனைவரும் ஆக்கிய உள்வாடாகும் الحمد لله رب العالمين الله صلى على سيدنا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم عليه ربنا آتنا في الدنيا